வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா சந்தோஷத்தை பற்றி நினையுங்கள் சந்தோஷமாக இருப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் ஆம் சந்தோஷத்தை பற்றி நினையுங்கள் சந்தோஷமாக இருப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் என்கிறார் தாமஸ் வின்சென்ட் மூல் நன்றி வணக்கம்